தலைப்பு வாழ்க்கை சில திருப்பங்கள் கடுமையாகத்தான் இருக்கும் ஆனால் பாதையை தொடர்வதற்கு கடந்துதான் ஆக வேண்டும் மரங்களில் பழம் இருந்தால்தான் பறவைகள் தேடி வரும் நம் கையில் பணம் இருந்தால்தான் உறவுகள் ஓடி வரும் இதுதான் வாழ்வின் ருசி படித்ததில் பிடித்ததும் மனதில் தோன்றியதும் அன்புடன் நற்றினையின் கவிதைச் சாரலுக்காக ரேவதி கணேசன்